நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஐரோப்பிய நாடுகளோட அரசியல் வரலாற்றிலையும் சரி ராணுவ வரலாற்றிலையும் சரி ஒரு திருப்பு அமைஞ்ச ஒரு மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஐரோப்பிய நாடுகள் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் டென்மார்க் ஸ்பெயின் பிரான்ஸ் இட்டாலி நெதர்லாந்து அப்புறம் ஜெர்மனியோட அஞ்சு வெவ்வேறு நாடுகள் இவங்க எல்லாரும் கலந்துகிட்ட ஒரு மாநாடு இது சுவிட்சர்லாந்து ஜெனிவா நகரத்துல நடந்தது இந்த மாநாடு எதுக்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டது இந்த மாநாட்டோட விளைவுகள் என்ன அடுத்தது இதுக்கும் நம்ம அஞ்சல் தலைக்கும் என்ன சம்பந்தம் எத்தையும் பேசுவோம் தெரிஞ்சுக்குவோம் முதல்ல இந்த மாநாடு எதுக்காக கூட்டப்பட்டது ஐரோப்பா பல போர்களால பாதிக்கப்பட்ட ஒரு கான்டினட் கண்டம் அப்படின்ட்டு அப்படின்னா அதுதான் யூரோப் நெப்போலியன் அப்படிங்கிற மாபெரும் போர் வீரன் வாட்ரலோ போர்ல ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைஞ்சாம் வருஷம் தோர் தோற்கடிக்கப்படுற வரைக்கும் யூரோப்ல நடந்த போர்கள் ஏராளம் ஏற்பட்டது முதல் விளைவு போர் வீரர்கள் ஒன்னா காயமடைஞ்சாங்க இல்ல இறந்து போனாங்க தேவையே இல்லாம ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடந்த போர்ல அப்பாவி போர் வீரர்கள் பலி கொடுக்கப்பட்டாங்க அடுத்து இரண்டாவது விளைவு போர் குற்றவாளிகள் அப்படிங்கிற பிரிசனர் எதிரி நாடுகளால கைதி பண்ணி தேவையே இல்லாம சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பொதுமக்கள் இந்த விளைவுகளால பல ஆயிரக்கணக்கானவங்க பாதிக்கப்பட்டாங்க நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அமைதியா இருந்த யூரோப்ல திரும்பவும் போர் ஆரம்பமாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல கிரிமியா அப்படிங்கிற போர்னாலையும் மக்கள் திரும்பவும் பாதிப்படைய ஆரம்பிச்சாங்க இப்படி மக்களும் போர் வீரர்களும் பாதிக்கப்படுறத பார்த்த ஹென்ரி டுவான் அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த சமூக பணியாளர் அதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட் இத அகற்றதுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி வருஷம் முயற்சி ஆரம்பிச்சார் போர்களால காயமடைகிற வீரர்களுக்கும் போர் குற்றவாளிகளாக கைது செய்யப்படுறவங்களுக்கும் போர்னால பாதிக்கப்படுற மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் செய்யவும் உலக அளவுல அதாவது சர்வதேச அளவில் எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு பொதுவா சட்டங்கள் நிறைவேற்ற படனும் அதாவது சட்டங்கள் நிறைவேற்ற படனும் அப்படின்ட்டு வலியுறுத்தினார் ஹென்ரி டுவான் இதுக்காகத்தான் ஆயிரத்தி மாநாடு கூட்டப்பட்டது அந்த மாநாடு நடந்த தினம் ஆகஸ்ட் இருபத்தி இதுதான் முதல் ஜெனீவா மாநாடு பன்னெண்டு நாடுகள் பங்கேற்றுக்கிட்டு சர்வதேச அளவுல போர் நடவடிக்கைகள்னால நாடுகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சட்டமா உருவாச்சு இதுல கையெழுத்து போடுற ஒவ்வொரு நாடும் இந்த ஒப்பந்தப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கறது சட்டம் அதோட மட்டுமல்லாம இந்த ஜெனிவா ஒப்பந்த ஒப்பந்தத்தை உலக அளவுல இன்னைக்கு வரைக்கும் சரி இனி வரும் காலங்கள்லயும் சரி நடைமுறைப்படுத்துற அதாவது லா என்ஃபோர்ஸ் பண்ணுற அமைப்பு அப்படின்ட்டு அதுதான் ரெட்கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிற செஞ்சிலுவை சங்கம் முதல் ஜெனிவா மாநாட்டால் உருவாக்கப்பட்டது இந்த ரெட்கிராஸ் சொசைட்டி இந்த சர்வதேச மாநாட்டுக்கும் ரெட்க்ராஸ் சொசைட்டி உருவாகவும் காரணமாக இருந்தவர் ஹென்ரி டுவான்ங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை முதல் ஜெனிவா மாநாடு நடந்த அதோட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க அது என்ன சேரிட்டி அஞ்சல் தலைகள் அப்படின்னா இந்த அஞ்சல் தலைகள் விற்பனையில ஒரு குறிப்பிட்ட தொகை செஞ்சிலுவை சங்கத்துக்கு கொடுக்கப்படும் அதுதான் இந்த சேரிட்டி அஞ்சல் தலைகள் இது எதுக்காக செஞ்சிலுவை சங்கத்துக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறத பொதுமக்களும் அரசாங்கங்களும் கொடுக்கற நிதியை வச்சு தான் போர்களில் போர்க்காலங்களில் அவங்க எடுக்கிற நல்லெண்ண நடவடிக்கைகளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி ஒரு தொகைய அஞ்சல் தலைகளும் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு கொடுக்கறது சேரிட்டி அஞ்சல் தலைகள் மாநாடு அதாவது அஞ்சல் தலை தலைப்பிலையும் அஞ்சல் தலை தலைப்பிலையும் செஞ்சிலுவை சங்கம் அதாவது ரெட்கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சேரிட்டி அஞ்சல் தலைகள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்